அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று கோபந்தான் ஒருத்தனுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய குணம்னு நினைத்து கொண்டு கோபத்தை ஒருத்தன் கடைப்பிடிச்சானே ஆனால் அவன் அழிந்து போவதுங்கிறது எப்படின்னு கேட்டா நிலத்தை ஓங்கி அரையறான்னு வச்சு அந்த கையானது நிலத்தை அடைவது போல அந்த நிலத்தை அது அடைஞ்சிடும் நிலத்தோடு அந்த கை சேர்ந்துடும் எப்படி இருக்கும் நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் ஓங்கி பூமியை அரைஞ்சா நம்ம கை தான் வலிக்குமே தவிர அந்த கோபத்தினால் செய்த செயல் அவனுக்கே துன்பம் தரக்கூடியதாக ஆகிவிடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷயம் ஐந்து ஆறு ஏழு இந்த மூன்று குரட்பாக்களால் கோபம் செய்பவர்களுக்கு வரக்கூடிய கெடுதலை சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் சில பேர் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குணத்தையும் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவார்கள் அது மாதிரி திருவள்ளுவர் குணத்தை ஒரு பொருள் அதாவது இது ஒரு விஷயம் இது நம்மக்கிட்ட இருக்கணும் பொருளுடைமைங்கிறோம் இல்லையா கோபத்தை நாம் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டாதான் நம்ம சக்தியை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு நினைத்து கொண்டு பொருள்னு சொன்னால் போற்றற்குரியது அப்படிங்கிற கருத்தை வைத்து நீக்க வேண்டிய சினத்தை கோபமாகிய குணத்தை கடைபிடிக்க வேண்டிய பொருளாக நினைத்து கொண்டவன் என்பது கருத்தாயிற்று நிலம் வந்து ஆதாரம் கை அது மேலே நிற்கக்கூடியது அதனால எப்படி ஓங்கி அரைஞ்சாலும் ஓங்கி அரைஞ்ச கை நிலத்தையே சார்ந்தே விடும் அதுபோல எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் கோபம் அவனுக்கு கட்டாயம் அழிவை கொடுத்தே விடும் அப்படிங்கிறது உபமானத்தினால உபதேசிக்கப்பட்ட விஷயம் இப்பொழுது பதவுரையையும் பொழிப்புரையையும் பார்க்கலாம் சினத்தை அப்படின்னா கோபத்தை பொருள் என்று தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குணம் என்று பண்பு என்று கொண்டவன் தவறாக கருதி அதனை போல கொண்டவன் கேடு அடையும் கெடுதலானது எத்தகையதென்றால் நிலத்து தரையில் கை கையினை அறைந்தான் ஓங்கி அடித்தவனை அற்று போல பிழையாது துன்பப்படுவதிலிருந்து தப்ப முடியாது பொழிப்புரை கோபத்தை தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு பண்பென்று தவறாக கருதி அதனை உடைமை போல கொண்டவன் அடையும் கெடுதலானது எத்தகையதென்றால் தரையில் கையினை ஓங்கி அடித்தவனைப் போல துன்பப்படுவதிலிருந்து தப்ப முடியாது கோபமடைந்தவன் பிறரை துன்புறுத்துவதைப் போல தன்னையும் தானே துன்புறுத்திக் கொள்வான் காட்டுத்தீயை தன்னிடம் கொண்ட பெருமரம் சுற்றியுள்ள மரங்களை எரிப்பது போல தன்னையும் எரித்துக்கொண்டுவிடும் என்ற சுபாஷிதம் அதாவது சம்ஸ்கிருத மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பொன்மொழி சொல்லுகிறது சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள்